வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோட தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் நம்முடைய தமிழ் கலாச்சாரம் அல்லது தமிழ் சமூக கட்டமைப்பு குடும்ப வாழ்க்கையிலிருந்து தொடங்குகிறது அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும் ஆனா இந்த குடும்ப வாழ்க்கையிலிருந்து தொடங்கக்கூடிய இந்த கலாச்சாரம் எத்தனை காலமாக இவ்வளவு ஆழமாக காலூன்றி நிக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுங்களா குடும்ப தலைவர்கள் அல்லது குடும்பத் தலைவன் தனக்கென இருக்கக்கூடிய உறவினர்களையும் குழந்தைகளையும் மனைவியையும் பேணி பாதுகாப்பது அப்படின்னு நம்பப்படுவதுண்டு நம்ம எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் எவ்வளவு பெரிய வேலைக்கு போனாலும் வீட்டுல நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்க கூடியது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னா திருமணம் செஞ்சுக்கோ அப்பதான் பொறுப்பு வரும்னு சொல்லுவாங்க அது என்ன திருமணம் செஞ்சா பொறுப்பு வருது அப்படின்னா அது நமக்காக மட்டுமே வாழ்வோம் ஆனா இந்த திருமணம் செஞ்சுட்டோம் வச்சுக்கோங்களேன் நமக்காக மட்டும் வாழ்வதோடு சேர்த்து நம்மை சார்ந்துள்ள சிலருக்காகவும் வாழ வேண்டிய கட்டாயத்துக்கு மனிதன் ஆட்பட வேண்டியது இருக்கும் அப்போ மிகவும் பொறுப்போடு நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை இப்ப பாத்தீங்கன்னா சாலைகள்ல போகும்போது திருமணம் ஆனவர்கள் அந்த இருசக்கர வாகனத்தை இயக்கிறதுக்கும் திருமணம் ஆகாதவர்கள் அந்த இருசக்கன வாகனத்தை இயக்கிறதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் அந்த வித்தியாசம் அந்த போகும் பொழுது பார்க்கக்கூடிய அந்த வேகத்தை பார்த்தாவே இவர்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா இல்லையான்னு சிலர் எல்லாம் சொல்லிடுவாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த திருமணமானவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த பொறுப்புணர்வு அதற்காக திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் பொறுப்பு இல்லை அப்படின்னு நினைக்க வேண்டாம் திருமணமானவர்களுக்கு நம்மை சார்ந்து மேலும் சிலர் இருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த உணர்வு உள்ளுணர்வு தானாகவே வந்துடும் அந்த உள்ளுணர்வு தான் அவர்களை வந்து பொறுப்பா வாழ வைக்குது இதைத்தான் வள்ளுவர் மிக அழகாக நமக்கு வந்து வலியுறுத்துறாரு அவர் வலியுறுத்தும் போது யார் ஒருவர் இல்வாழ்க்க ஈடுபடுகிறாரோ அவர் தன்னுடைய மனைவி மக்கள் உறவினர் எல்லோருக்குமே நன்மையை செய்து அரசியல்களை செய்யக்கூடிய கடமை உள்ளதுன்னு சொல்றாரு அப்போ நம்ம எரியாமையே இல்வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவர்கள் அரசியல்களை செய்கிறோம் அப்படிங்கறதுதான் உண்மை ஏன்னா இப்போ நம்மளுடைய குழந்தைகளுக்கு நாம கெடுதல் செஞ்சிருவோமா நம்மளுடைய மனைவிக்கு நாம கெடுதல் செஞ்சிருவோமா இல்ல தானாக நன்மை செய்ய ஆரம்பிப்போம் இல்லையா அதான் அரசியல்களை செய்யவும் கடமைப்பட்டுள்ள வள்ளுவர் சொல்றார் ஆகையினால் நாமும் நல்ல அரசியல்களை செய்ய இல்வாழ்க்கையில் ஈடுபட்டு தமிழ் குடும்பங்கள் மெம்மேலும் தலைக்க முயற்சிப்போம் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் ஐந்து இல்வாழ்க்கை குரல் எண் நாற்பத்தி ஒன்று இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நற்றாற்றின் நின்ற மீண்டும் குரல் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நற்றாற்றின் நின்ற